அடுத்ததாக நம்ம எல்லா கூட்டத்திலேயுமே சங்க இலக்கியத்தை சிந்திப்பது நம்மளுடைய ஒரு சங்க இலக்கிய பாடி அதற்கான அவர்களே சங்க இலக்கியம் தரும்படி அன்புடா இந்த சங்க இலக்கிய பாடல் பாறை திணைப்பாடல் குறுத்துறை பாடல் பாறை பாடிய பெருங்கெடுக்கோ என்கிற ஒரு மன்னன் பாடிய பாடல் அவன் வந்து ஒரு மன்னனாக இருந்திருக்கிறான் அவன் பாலைத்தனை பாடுவதிலே மிகச் சிறந்தவனாக விளங்கியிருக்கிறான் அவனுடைய பாடல் இந்த பாடல் குறுந்தொகை பாடல் இது வந்து குறுந்தொகையில் இடம்பெறுகிற இருநூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடல் குறுந்தொகையிலே நானூறு பாடல் மட்டும் அல்ல இருநூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடலை இந்த பாலை பாடிய பெருங்கெடுக்கோ என்கிறவன் ஒரு அருமையான செய்தி சொல்லப்படுகிறது வழக்கமாக சொல்லுவார்கள் பழையதை சாப்பிடாதே ஒரு வித்தியாசமாக இருக்கும் எல்லாரும் கோடை காலத்திலே பழையதை விரும்பி சாப்பிடுவார்கள் ஆனால் இந்த பாடலுக்கு சொல்லுகிற செய்தி பழையதை சாப்பிடாதே அப்படி என்றால் அதுல வேற ஒரு உள்ளர்த்தம் இருக்கிறது பழையது என்று சொல்லுவது நம்முடைய முன்னோர்கள் ஈட்டி வைத்திருக்கிற அந்த பொருளை வைத்துக் அதை சாப்பிட்டு அதை செலவழித்து அதை அழித்து விடாதே நீ முயன்று தேடி சம்பாதித்து அனுபவி இது ஒரு முக்கியமான செய்தி பல பேர் பண்ணுகிறார்கள் பெற்றோர்கள் மூதாதையர்கள் தேக்கி வைத்திருக்கிறார்கள் நான் எதிர்த்து வேலைக்கு போகிறோம் இருக்கிறது ஏகப்பட்ட ிருப்பொருள் உண்டு அப்படி இருப்பது ஒரு ஆண்மகனுக்கு அழகல்ல அவர் என்ன செய்ய வேண்டும் தானே பொருளீட்டி உண்டு மகிழ வேண்டும் முன்னோர்கள் தேடி வைத்ததை நாம் செலவழிப்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை இந்த செய்தியை சொல்லுகிற பாடலே சொல்லி சொல்றாரு இதுல ஒரு செய்தி சொல்லப்படுகிறது அதாவது என்ன்கிற கவலை தலைமகன் பொருள்கள் தலைமகள் பிரிவை தாங்கிக் கொள்ள மாட்டாள் என தோழி கவரைப்பட்டாள் என்னால் அவர் பிரிவை பொறுத்துக் கொள்ள முடியும் சொல்றா தலைவி ஆயினும் சென்ற பாலை நிலத்தின் தன்மையினால் மனம் வருந்தினேன் என்றாள் அந்த பாலைவனம் கொடிய பாலை வழியாக இருக்கிறது அவர் செல்லுகின்றது ஆகினாலே அவருக்கு பல இடர்பாடுகள் அக்கே ஏற்படலாம் அதற்காகத்தான் கவலைப்படுகிறேன் சென்றதற்காக நான் கவலைப்படவில்லை என்று அவர் முதலே சொல்லி இருக்கிறார் உள்ளது சிதைப்போர் உடறனப்படார் உள்ளது சிதைப்போர் உடறனப்படார் என்றால் இருக்கிற சொத்தை அழிக்கிறவர்கள் இருக்கிறவர்களாக கருதப்பட மாட்டார்கள் இழிவென அதே சமயத்தில் அது யாசித்தலை விட இரவிலும் இரத்தல் என்றால் யாசித்தல் இரவிலும் இழிவனது கீழானது ஆகினாலும் இந்த செய்தியை சொல்லி இதெல்லாம் என்னுடைய தலைவர் சொல்லி சென்றிருக்கிறார் ஆகையினாலே ஒரு நல்ல செய்தியை நோக்கத்துக்காக தான் போயிருக்கிறார் போயிருக்கிறார் ஏனென்றால் முன்னோர்கள் தேடி வைத்ததை உண்டு வாழ்வதை என்னுடைய கணவர் என்னுடைய தலைவர் விரும்ப மாட்டார் ஆனாலும் நான் எதற்கு கவலைப்படுகிறேன் இந்த பாலை வழி இருக்கிறதே அது கொள்கைய வழி அதை கருத்தவயிலே சொல்லு சொல்லுவார் வரப்ப புலர்மடு நாவிற்கு உடம்புல நீர் அளவு குறைந்து போனால் தண்ணீர் இல்லா என்றால் உயிர் சீக்கிரம் அதனால பாலை வழியில என்ன செய்யறான் சுத்தமா நீர் வறண்டு போயிடுச்சு நாக்கு வறண்டு போயிடுச்சு அப்ப அந்த நாக்கை என்ன பண்றான் அவன் விடுகின்ற கண்ணீர்னால என்ன பண்றான் எதிரி அம்பை செலுத்துகிறான் மேல அதாவது பாலை நிலத்திலே இருக்கிற ஆறலை கணவர்கள் அந்த வழிபோக்குகள் மீது அம்பை செலுத்துகிறார்கள் அம்பை செலுத்துகிறவோ அந்த வலி தாங்காமல் இவன் கண்ணீர் வடிக்கிறான் இவனுக்கு ஒன்னே தாகம் வேறு அதிகமாயிருக்கு தாகத்தை எப்படி தாகத்தை போக்கிக் கொள்கிறானா தான் வடிக்கின்ற கண்ணீர் ஆலயத்தனுடைய நாக்கை நினைத்துக் அந்த தாகத்தை வரப்ப புலர்வாடு நாவிற்கு கண்ணீர் நனைக்கும் கடுமைய காடு என்று கலித்தொகை வருவோம் அப்படிப்பட்ட அந்த பாறை நிலத்தை நினைத்துத்தான் நான் வருந்துகிறேன் என்று இந்த தலைவி சொல்லுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாட்டு அதுக்கப்புறம் சொல்றா கூற்றத்தன்ன கொலைவேல் மரவர் கூற்றம் என்றால் யமன் யமனை போன்றிருக்கிறார்களா அந்த ஆறலை கழுவர்கள் என்பவர்கள் பாடநிலத்திலே இருக்கிற தொழிலே வழிப்பறி செய்ததுதான் ஏனென்று கேட்டால் அங்கே விளைச்சல் கிடையாது மழை கிடையாது தண்ணி கிடையாது எதையும் பயிரிட முடியாது அதனால் அங்கே வாழ்கிறவர்கள் வழிபோக்கர்களை அழித்து வழிப்பறி செய்து உண்டு வாழ்கிறவர்கள் ராபர் ராபரி என்று சொல்வார்கள் வழிப்பறி ஆங்கிலத்தில் ராபரி அப்படி அதுதான் இவருடைய தொழிலே அந்த பாலைவனத்திலே இருக்கிறவருடைய தொழிலே இந்த வழிப்பறி செய்தல் தான் அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த வரிதாக கீழ் விழுமா உடனே என்ன செய்வார் இருக்கிற பொருளை பறித்துக் கொண்டு ஓடி இது அந்த காலம் நடந்திருக்கிறது என்ன தமிழ்நாட்டுக்கு பாரநிலம் என்றே ஒன்று கிடையாது நான் தமிழ்நாட்டுக்கு மழை இல்லாத என்ன ஆகும் முல்லை குறிஞ்சி முதலான நிலங்கள் எல்லாம் பாறை ஆயிடும் மழை பெய்யலன்னா காடு பாறை ஆயிடும் மழை பாயலையாயிடும் மருதம் பாறை ஆகாது ஏன்னா மருத நிலம் என்பது வயலும் வயல் சார்ந்தது இப்போ எங்கேயாவது மழை பெய்யாமி வந்துடும் அதுக்கு கூட இப்ப நம்ம என்ன ஆயிடுச்சு வழி இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது கூற்றத்தன்ன கொலைவியல் மரவர் ஆற்று இருந்து அல்கி ஆற்று இருந்து என்றால் வழியில ஆறு என்றால் வழி வழியிலே காத்திருந்து வழங்களை அந்த வழியில செவர்கள் செகுத்த என்றால் கொன்ற ஆற்று இருந்து அல வழ செகுத்த படுமுடை செடக்கிற உ நாற்ற வீசுகிறது உடம்பு இந்த வாரலை கழுவர்களாலே கொல்லப்பட்டவருடைய பிணங்கள் கிடக்கிறது அந்த பிணத்தை உண்ணுவதற்காக என்ன செய்கிற பருந்து அப்படியே வட்டம் பார்த்துக் கொண்டிருக்கிறது பருந்து பார்த்திருக்கும் நெடுமூதுடைய நீரில் ஆரே நீண்ட பழமையான இடப்பாடுகள் மிகுந்த நீரில்லாத ஆரே ஆறு என்றால் வழின் அர்த்தம் இந்த நீரில் ஆறு என்பது நம்ம நீர் இல்லாத காவிரியை கூட இப்ப சொல்லலாம் நீரில் ஆறு என்றால் நீர் இல்லாத வழி ஆறு என்கிற சொல்லுக்கு வழின்னு சொல்லலாம் ஏன்னா அறுத்து கொண்டு ஓடுவதால ஆறு அறுத்து கொண்டு போவதனாலதான் இதுக்கெல்லாம் ஆறுனு பேரு பாதை அறுத்து கொண்டு போவது காட்டு வழியில ஒரு பாதை உண்டாகும்னா அதை அறுத்து கொண்டு போ போனாதான் ஆகும் மரங்களை எல்லாம் வெட்டி பாதை உருவாக்குகிறாள் அதனால வழிக்குறே பழமையான இடர்பாடுகள் நிறைந்த நீரில்லாத வழி ஒரு சொல்லலையும் பொருளிக்கிறார் ஆகையினால அப்படிப்பட்ட வழியிலே எம்முடைய தலைவர் செல்லுகிறார் என்பதற்காகத்தான் நான் வருந்துகிறேனே தவிர பொருளீட்டுவதற்காக செல்கிறார் நல்ல காரியமாக செல்கிறார் நல்ல எண்ணங்களை உடையவர் முன்னோர்கள் தேடி வைத்ததை வைத்துக் கொண்டு சாப்பிட்டு காலத்தை கழிக்கக்கூடாது என்கிற உயர்ந்த கொள்கை உடையவர் அதனால் அவர் போவதை பற்றி நான் கவலைப்படவில்லை ஆனாலும் கூட ஐயோ இப்படிப்பட்ட வழியிலே அவர் செல்ல வேண்டியிருக்கிறதே அதற்காகத்தான் நான் கவலைப்படுகிறேன் என்று பேசுகிற தலை தோழிக்குச் சொல்கிற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது உள்ளது சிதைப்போர் உடறனப்படா இது ஒரு தங்க ஒரு தொடர் தொடர் இது வந்து எல்லாரும் அதாவது முன்னோர்கள் தேடி வைத்ததை நாம் பெருமையாக நினைத்துக் அதை சாப்பிட்டுக் வாழ்வது என்பது நமக்கு ஒரு இழுக்கான செயலாகும் எல்லோரு வாழ்க்கை இரவிலும் இழிந்தன இரவு என்கிற சொல்லுக்கு யாசித்தல் என்று பொருள் அதாவது வறுமையிலே வாழ் வாடுவது என்பது யாசித்தலை விட மோசம் என்றார்கள் சொல்லிய வண்ணம் தெளிய காட்டி சென்றனர் வாழி தோழி என்றும் கூற்றத்தன்ன கொலைவேல் மரவர் ஆற்று இருந்து அல்கி வழங்குனர் செகுத்த வழங்குனர் பழிப்போக்கர்கள் படுமுடை படுமுடைனா முடைநாற்றம் எடுத்த அந்த பிணங்கள் பருந்து பார் திருக்கும் நெடுமூதுடைய நீரில் ஆரே ஆகையனால ஒரு பாட்டை சொல்றோம் வாய்ப்பு உள்ளவர்கள் படித்து பொருள் உணர்ந்து விளம் ஒரு அறிமுகப்படுத்தவுதான் இங்கே ஆகனா அதிக நேரம் எடுத்துக்கொண்டு அவருடைய அவருக்கு இடையீடாக இல்லாமல் இத்தோடு தெரிவு செய்வதை தன்றி